அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனூங்கில்லை உயிர்க்கு அடக்கம் என்கிற தலைப்பிலே மனநலத்துக்கான உயர்ந்த ஒரு குணத்தை படித்துக்கொண்டிருக்கிறோம் அடக்கத்தை பொருளாக காக்க வேண்டும் வாழ்க்கையில அமைதி ஆனந்தம் இவற்றை அடைய வேண்டுமென்றால் அதற்கு அடக்கத்தை ஒரு உறுதி பொருளாக கருதி அதை காக்க வேண்டும் காக்கிறதுன்னு சொன்னால் அதை அழியாமல் விடாமல் கடைப்பிடிக்கிறது தான் காக்கன்னு அர்த்தம் மனிதன் வாழ்க்கையில் ஒரு நிறைய என்னெல்லாம் சம்பாதிக்கணும்னு நினச்சா அடக்கத்தை சம்பாதிக்கணும் அன்பை சம்பாதிக்கணும்னு முதல்ல பார்த்தோம் அன்புங்கிற ஒரு குணத்தை அறிவுபூர்வமாக வளர்க்கணும்னு பார்த்தோம் அதே மாதிரி எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலும் அடக்கத்தை ஒரு உறுதி பொருளாக கருதி காக்க வேண்டும் உயிர்க்கு அதனினோங்கு ஆக்கம் இல்லை முதல்ல படிக்கிறது எப்படி படிக்கணும்னா அடக்கத்தை பொருளாக காக்க வேண்டும் அடக்கம் என்கிற குணத்தை எப்படி பணத்தை பாதுகாக்கிறோமோ எப்படி வீட்டை பாதுகாக்கிறோமோ அது மாதிரி நமக்கு எப்பவும் அந்த மாதிரி தான் இருக்குது உடம்ப பாதுகாக்கணும் மனசை பாதுகாக்கணும் அறிவை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றதில்லை நம்ம என்னமோ வெளியில் இருக்கிற பொருள் தான் நம்மளை காப்பாற்றணும்னு நினச்சிட்ருக்கோம் நம்முடைய உடற்பயிற்சி ஒழுங்காக உணவை உண்கிறது அதுதான் நம்மளை காப்பாற்றும் அதாவது வேலையை ஒழுங்காக செய்கிறது தூங்குற நேரத்துக்கு தூங்கிறது சாப்பாட்டில் ஒரு முறையை கடைபிடிக்கிறது உடற்பயிற்சி செய்கிறது இதெல்லாம் தான் உடம்பை காப்பாற்றும் அதே மாதிரி மனசை காப்பாற்றக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த உடம்பை காப்பாற்றணும் உடம்புக்குள்ளே இருக்கிற மனசை காப்பாற்றணும் அந்த பொறுப்பு நமக்கு உடம்புக்குள்ளே இருக்கிற உயிராகிய நமக்கு இருக்கு அதை அப்படி சொல்லி கொடுக்குறார் வள்ளுவர் அடக்கத்தை ஒரு பொருளை மாதிரி ஒரு உடைமை பொருள் மாதிரி அதை பாதுகாக்கணும் இந்த உடம்புல வாழ்கிற உயிருக்கு அதனை நூங்கு அதனை காட்டிலும் ஆக்கம் இல்லை இன்பத்தை ஆக்கி தருவது வேறு எதுவும் இல்லை அமைதியை ஆனந்தத்தை ஆக்கம் சொல் திருக்குறள் நிறைய வருகிறது பாயிரத்துல பார்த்தோம் அரண் வலியுறுத்தல் பார்த்தோம் அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கு இல்லை பார்த்தோம் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் உங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அங்கேயும் உயிர்க்குன்னு வந்திருக்கு ஆக்கம் வந்திருக்கு அறத்தினூங்கு ஆக்கம்னு கேட்டிருக்கார் அதே மாதிரி தான் இங்கே உயிர்க்கு அடக்கத்தை காட்டிலும் இன்பத்தை ஆக்கி தருவது வேறு என்ன இருக்கிறது ஆகவே அறம் என்று சொன்ன வள்ளுவர் அறம்னா என்னங்கிற வரிசையாக சொல்லிகிட்டே வர்றார் அன்பு ஒரு அறம் அடக்கம் இன்னொரு அறம் இந்த அறத்தை நம்ம கடைப்பிடிக்கணும் அதில் கடைப்பிடிக்கிறதுல அடக்கம்ங்கிற ஒரு குணத்தை நம்ம ஒரு பொருளாக வச்சு பாதுகாக்கணும் அப்படிங்கிறது கருத்து வணக்கத்தோட பழகி பெரியவர்களுக்கு பணிவிடையெல்லாம் செய்கிறவனுக்கு ஆயுளும் ஆழ்ந்த அறிவும் புகழும் வளரும் அப்படின்னு பொன்மொழிகள் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது உடம்பால செய்கிற தவம் என்னன்னு பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார் தேவதிவிஜ குரு பிராஜ்ய பூஜனம் சௌஜமார்ஜவம் பிரம்மச்சரியம் அஹிம்சாச்சாரீரம் தப உச்சியதே உடம்பாலை செய்யக்கூடிய தவம் என்னென்னா தேவத்விஜ குரு தேவர்கள் அந்தணர்கள் உயர்ந்த அறிவாளிகள் பெரியோர்கள் ஞானிகள் அவர்களெல்லாம் எல்லாம் ஒன்று தான் ஞானிகள் அறிவாளிகள் பெரியோர்கள் எல்லாரையும் பணிந்து போற்றுவது அது மாத்திரமில்லை புலநடக்கம் பழகுவது தூய்மையாக இருக்கிறது இதெல்லாம் உடம்பாலை செய்கிற தவம்னு கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார் ஆக இந்த குரலை நாம் நல்லா புரிஞ்சுப்போம் அடக்கத்தை நாம் வாழ்க்கையில் ஒரு உறுதிப்பொருளாக கடைப்பிடித்து இந்த உடல் வாழ்க்கையை நன்றாக பாதுகாத்து சமூகத்துக்கு நன்மை செய்வோம் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதன் இனோங்கில்லை உயிர்க்கு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குறளில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள்